வணக்கம் நற்றினையின் ஆயிரத்து எழுநூற்று செய்தி சேவை மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து பங்குனி மாதம் முதல் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்கள் வழியாக உள்ள முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் சேந்தமங்களம் தேன்முழி முத்துக்குமாரசாமி இந்தியாவில் கொரோனா வைரசால் எழுபத்தைந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கர்நாடக மாநிலம் கல்புருகியைச் சேர்ந்த முதியவர் இந்த நோயால் கொல்லப்பட்டதாகவும் மூன்று பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன கொரோனா வைரஸ் பாதிப்பு பள்ளி குழந்தைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் பி கே இளமாறன் முதலமைச்சருக்கு கோரிக்கை மனு கொடுத்துள்ளார் தமிழக கல்வித்துறை தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளில் பயிலும் எல்கேஜி யுகேஜி மாணவர்களுக்கு மார்ச் முப்பத்தோராந்தேதி வரை விடுமுறை விட்டுள்ளது தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பில்லை என்றாலும் கர்நாடகாவில் ஒருவர் கொரோனா வைரசால் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை அளிக்கிறது எனவே குழந்தைகளின் நலன் கருதி வைரஸ் பரவாமல் தடுக்கும் நோக்கத்தோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்கேஜி வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விடுமுறை வழங்க ஆவன செய்யும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் உடல்நலம் பாதிக்கப்பட்டோர் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வருவதை தவிர்க்கலாம் என்று அக்கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதுபோல் திருவாங்கூர் தேவசம் போர்டு கொரோனா அறிகுறி உள்ளவர்கள் மலைக்கு வருவதை தவிர்க்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது அதுபோல் மேலும் சளி காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் இருப்பவர்கள் சன்னீஸ்வரன் கோயில் மற்றும் பழனி கோயிலுக்கும் வரவேண்டாம் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இத்தாலியில் கொரோனா வைரசுக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை அடுத்து ரோம் நகரில் உள்ள அனைத்து தேவாலயங்களும் மூடப்பட்டன ஏப்ரல் மூணாம் தேதிக்கு பின் அனைத்து தேவாலயங்களும் திறக்கப்படும் என்று கார்டினல் ஏஞ்சலோ டி டொன் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவை இந்திய அரசு கடந்த ஆகஸ்ட் மாதம் ரத்து செய்தது அதையடுத்து காஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர்கள் பலர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர் இப்போது அமைதி திரும்பிவிட்ட நிலையில் வீட்டுக்காவலில் இருந்து பரூக் அப்துல்லாவை விடுவிக்க காஷ்மீர் யூனியன் பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான இந்திய ஆயில் காப்பீட்டு நிறுவனம் எல்ஐசியில் காலியாக உள்ள உதவி பொறியாளர் உதவி நிர்வாக அதிகாரி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மத்திய அரசு ஊழியர்களுக்கு நான்கு அகவிலைப்படி உயர்வு டெல்லியில் நேற்று நடந்த மத்திய மந்திரிகள் சபை கூட்டத்தில் அகவிலைப்படி நான்கு சதவீதம் அதிகரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது வாராக்கடன் சுமையில் சிக்கியுள்ள எஸ் வங்கியில் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு எஸ்பிஐ வங்கியின் நிர்வாக குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது வணக்கம் சொல்லிப் பழகும் இளவரசர் சார்லஸ் அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் தமிழர் பாரம்பரியம் உலகம் முழுவதும் பரவுகிறது கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க கை கொழுக்குதல் கட்டியணைத்து வாழ்த்துக்களை பரிமாறும் மேற்கத்திய நாட்டு மக்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு தற்போது வணக்கம் சொல்லும் தமிழர் பாரம்பரிய முறையை பின்பற்ற தொடங்கியுள்ளனர் அமெரிக்க இராணுவம்தான் ஊகானுக்கு கொரோனாவை கொண்டு வந்திருக்கும் என்று சீன உயரதிகாரி தெரிவித்திருப்பது சற் சர்ச்சையை கிளப்பியுள்ளது பிரிட்டன் ஈரான் உள்ளிட்ட நாடுகளின் முக்கிய தலைவர்களையும் நிலைகளை நிலை குலைய செய்துள்ளது கொரோனா வைரஸ் அதிபர் ட்ரம்பிற்கும் தொற்று இருக்கும் என பீதி கனடா நாட்டு பிரதமர் ஜஸ்டின் டுர்டோவின் மனைவி சோஃபிக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அண்மையில் பிரிட்டன் சென்று வந்த இருவரின் இரத்தமும் பரிசோதனை செய்யப்பட்டது இதில் சோஃபிக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் அவர் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளார் கொரோனா வைரஸ் தற்போது நூற்று இருபத்தி மூன்று நாடுகளுக்கு பரவி மக்களை மிரட்டி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த வைரஸ் உருவானதாக கூறப்படும் சீனாவில் வைரஸின் தாக்கம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு வைரசால் பாதிக்கப்பட்ட எண்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்களில் 70 சதவீதம் பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக உலக சுகாதார நிர் அறிவித்துள்ளது சென்னையில் நேற்று இருபத்தி கேரட் தங்க ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து ரூபாய் குறைந்து முப்பத்தி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கிராமுக்கு நூற்று ரூபாய் குறைந்து நான்காயிரத்து ரூபாயாக இருந்தது வெள்ளியும் கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து நாற்பத்தைந்து ரூபாய் தொண்ணூறு காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது பங்குச்சந்தையில் தொடர் வீழ்ச்சி ஏற்பட்டதால் வர்த்தகத்தை நிறுத்தியது இந்தியா கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலால் தொடர்ந்து புள்ளிகள் குறைந்ததால் வர்த்தகத்தை நிறுத்தியுள்ளது இந்தியா கடந்த பிப்ரவரி மாதத்தில் நாட்டின் கார்கள் விற்பனை ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் சரிவை கண்டுள்ளதாக வாகன விற்பனையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது கார்கள் விற்பனையாகியுள்ளன இந்த வருட பிப்ரவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து இருபத்தாறாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஓரு கார்கள் தான் விற்பனையாகியுள்ளன இது கடந்த ஆண்டின் பிப்ரவரி மாத விற்பனையோடு ஒப்பிடுகையில் ஒன்று புள்ளி ஒன்று குறைவாகும் என்று அறிக்கையில் குறிப்பிட பட்டுள்ளது கல்விக் கடனில் வருமான வரி சலுகைகள் கல்விக் கட்டணம் கடந்த சில ஆண்டுகளாக உயர்ந்து வரும் நிலையில் இடைநிலை கல்வி மற்றும் உயர்கல்விக்கு பெரும்பாலான மக்கள் இப்போது தேர்ந்தெடுப்பது கல்விக் கடனைத்தான் கல்விக் கடன் வாங்குபவர்களுக்கு கூடுதல் நன்மையாக வருமான வரி சட்டம் பிரிவு என்பது ஈயின் கீழ் வருமான வரி சலுகைகளும் இதன் மூலம் கிடைக்கின்றன இரண்டு பிள்ளைகள் வரை கல்லூரி பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவன கல்வி கட்டணங்கள் கட்ட கடன் இருந்தால் வரி விளக்கு பெற்று கொள்ளலாம் பிரபல நடிகருக்கு ஜோடியாக சுருதிஹாசன் நடிக்கிறார் பிங்க் தெலுங்கு ரீமேக்கின் மூலம் மீண்டும் திரையுலகிற்கு திரும்பியுள்ளார் பவன் கல்யாண் ஸ்ரீராம் வேணு இயக்கி வரும் இந்த படத்தில் அபிதாப் பச்சன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் பவன் கல்யாண் தற்போது இந்த படத்தில் பவன் கல்யாண்கு மனைவியாக சின்ன கதாபாத்திரத்தில் சுருதிஹாசன் நடித்துள்ளார் உலகையே அச்சுறுத்தும் கொரோனாவையே நடிகர் வடிவேலுவின் அட்டகாசமான வசனங்கள் மூலம் ஓடவிடுகிறார்கள் நெட்டிசன்கள் அன்றாட நிகழ்வுகள் தொடங்கி அரசியல் அமர்கலம் வரை வடிவேலுதான் எல்லாமே நிலைமை இப்படி இருக்க நேற்று வடிவேலு திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்திருந்தார் அவரிடம் செய்தியாளர்கள் ரஜினியின் அரசியல் பேச்சு அடுத்த படம் பல்வேறு செய்திகளை கேள்வியாக கேட்டனர் அவர் அவரது ஸ்டெயிலேயே கலகலப்பாக பதிலளித்தார் இத்துடன் இன்றைய செய்தி சேவை நிறைவடைந்தது நன்றி வணக்கம்